சரீரம் எத்தன்மை உள்ளதாய் இருக்கிறது மாற வேண்டும் வாசம் பண்ண முடிகிறது இந்த சரீரத்துக்கு ஒரு மீட்புக்காக தவிக்கிறோம் இந்த சரீரத்தில் தான் இல்லாவிட்டால் நாம் தேவ செய்ய முடியும் இதோ ஒரு சரீரத்தை எனக்காக அயத்த மணி சித்தம் செய்ய வருகிறேன் இந்த சரீரத்தில் கத்தர் எல்லா காரியங்களும் செய்கிறார் இந்த சரீரத்தை கொண்டு தான் நம்ம நன்மை செய்கிறோம் தீமை செய்கிறோம் கேட்குறோம் செயல்படுறது எல்லாமே சரீரத்தில் அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன்தான் என்ன செய்து அவரோடு கூட வருகிறது நன்மையோ தீமையோ அப்போ இந்த சரீரம் வந்து இந்த அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கு அது எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியுமா எப்படி இருந்தால் நம்ம வின் பண்ண முடியும் வேண்டியது அவசியம் முதலாவது சொல்றேன் நம்முடைய சரீரத்தினுடைய நான்கு தோல்வியான அனுபவங்கள் நம்முடைய ஜெயமான செயல்கள் ஒன்று ஒண்ணு குருந்தியர் பதினஞ்சு நாப்பத்தி நாலுல இல்லாட்டு நாற்பத்தி பாருங்க ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஜம்மீரமும்ண்டுக்குரிய சரீரமும் உண்டு அந்தபடி முந்தின மனுஷனாக்கி ஆதாம் ஜீவாத் என்று எழுதி இருக்கிறது ரெண்டு காரியம் இருக்கும சரீரம் இந்த ஜென்ம சரீரம் ஜென்ம ஸ்வாபம்லாம் இதுக்குள்ளதான் இருக்குமே ஒரு ஜென்ம சரீரம் என்ன செய்ய விதைக்கப்படும் விதைக்கப்படும் அடக்கம் பண்ணப்படும் ஆவிக்குரிய சரீரம் மட்டும்தான் நிச்சயம் எழுந்திருக்கும் அப்போ ஆவிக்குரிய சரீரமா இந்த உலகத்தில் நம்முடைய சரீரம் மாற்றப்பட்டிருந்தா எழுந்திருக்க முடியும் ஒன்று ஜென்ம சரீரம் அது மாறும்போது ஆவிக்குரிய சரீரம் நமக்குள்ள ஜென்ம சரீரம் இருக்கா ஜென்ம சரீரத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனால் ஜென்மஸ்வாவம் இருக்கா அப்படின்னா அந்த சரீரத்தில் நம்ம ஞானசான எடுத்தோம் பரிசுத்தாவியை பெற்றோ நம்ம இன்னும் ஜெயிக்கலன்னு அர்த்தம் இன்னும் அந்த ஜென்மத்துக்குரிய அதாவது அந்த பழைய மனுஷன் ஜென்மஸ்வாவம் மூதாதையருடைய ஸ்வாவம் ஆதாமின் பாவம் ஏவாழின் பாவம் நம்முடைய சமுதாயத்தின் பழக்கம் இனத்தின் ஆவி இவைகள் இருந்தா அதுக்கு பேர் என்னது ஜென்ம சரீரம் இந்த ஜென்ம சரீரத்திலிருந்து நாம ஆவிக்குரிய சரீரமா நம்முடைய சரீரத்தை மாற்றணும் ஜென்ம சரீரம் முந்தினது நாப்பத்தி ஆறாம் வசனத்துல ஜென்ம சரீரம் முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது முந்தினது வந்து நமக்கு பிறக்கும் போது நமக்கு கிடைச்சது ஜென்ம சரீரம் அபிஷேகத்தில் நமக்கு கிடைச்சது என்ன சரீரம் ஆவிக்குரிய சரீரம் ஆவிக்குரிய சரீரம் இருக்கா ஆவிக்குரிய சரீரத்தில் சவுக்கு எதுவான எதை குடித்தாலும் சேதப்படுத்தாது எவ்வளவு வேலைப்படுத்தாலும் டயட்னஸ் வராது இரவெல்லாம் ஜெபிச்சாலும் பகலெல்லாம் விழித்திருந்து ஏசு தேவசித்தனம் செய்தார் ஏன்னா அவருக்கு இருந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் ஒரு ஆவிக்குரிய சரீரம் அவ்வளோ போயிடுவார் பிரச்சனையா அந்த இடத்த விட்டு மறைந்து போயிடுவார் கடந்து போய்விடுவார் கிராஸ் பண்ணிவிடுவார் அந்த ஆவிக்குரிய சரீரத்தை வச்சு அவர் மகத்தான கிரியைகளை செய்ய முடிந்தது நாற்பது நாள் ஃபாஸ்டியும் போட்டார் அவருக்கு ஒரு வியாதியும் வரலை பலவீனம் வரலை ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் தெரியுமா குடல் புண்ணு இல்லாவிட்ட வயிற்று வலி இல்லைவிட்ட பெலவீனங்கள் வந்து அதுக்கு நம்ம அருமையான ஒரு பெருமையான ஒரு சாக்கு சொல்கிறோம் என்னது அது நான் ஆரம்பத்தில் வந்து உபவாசம் போட்டேன்னா அது குடல்லாம் சுருங்கி போச்சா அந்த வீக்னஸ் வந்துருச்சான் ஏசு கேசு நாற்பது நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் குடலும் சுருங்கலை கையும் சுருங்கலை காலும் சுருங்கலை எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு காரணம் ஆவிக்குரிய சரீரமாய் அதை மாற்றிருந்தார் ஜென்மஸ்வாவம் அங்கே வேலையே செய்யலை ஜென்மத்தினுடைய சுவாபத்தினுடைய ஜென்ம கிரியைகளே அங்கே கிடையாது சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு ஏனென்றால் உருவாக்கப்படும் பொழுதே கத்தடி ஆவி உண்மையில் வருவார் ஒன்னில் உருவாக்கப்படுவது பரிசுத்தம் என்று எண்ணப்படும் ஆவிக்குரிய சரீரம் அவர் கிடைச்சிருந்துச்சு சாயல் தான் இந்த உலக மனிதனுடைய சாயல் நமக்கு இன்னைக்கு இருக்கா, ஜென்மீர்பிக்கப்பட்ட மனுஷன் இந்த மரண சரீரத்தினின்றி யார் என்னை விடுதலையாக்குவார் அன்றையும் இயேசுவை மறைத்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மருத்துவரில் இருந்து எடுப்பினர் உங்களில் வாசல் உங்கள் வேதனை வழிகள் காயங்கள் வியாதிகள் பயங்கரமான உபாதைகள் அதனால இந்த சரீரத்துக்கு பேர் என்னது மரண சரீரம் ஆனா இதை பரிசு தாவி வரும்பொழுது இந்த சாவுக்கு எதுவான சரீரத்தை நினைசிறாரு உயிர்ப்பிக்கிறார் ஒன்று ஜென்மஸ்வாவம் உள்ள சரீரம் அதை ஆவிக்குரியத சரீரமா மாத்துறாரு அப்போ நம்ம வந்து ஒருத்தர் மூஞ்சில் துப்பிட்டானா கூட பேசாம இருப்போம் ஏசாய சொல்லி இருக்கு என் முகத்தை நான் எப்படி மாத்திட்டேன் கற்பாரையை போல மாற்றி விட்டேன் ஏசாயா என் முகத்தை எப்படி மாத்திட்டேன் கற்பாறை ஒருத்த வந்து அடிச்சா கூட பேசாம போவேன் சூடு ஒண்ணுமே இருக்காது என்ன திரும்பி பாத்துட்டு போற அப்படிமோ ஏன்னா நமக்கு என்னது என்ன இருக்குதா இல்லையா நான் மட்டும் கத்தி கிடக்கிறேனா நமக்கு ஜென்ம சுவாபம் ஜென்ம இருந்தா ஒருத்த திரும்பி பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆயிடும் ஆனால் ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறவனுக்கு ஏசு வச்சு இழுவில் போட்டு அடித்தா கூட அவருக்கு என்ன இல்லை ஒன்றுமே இல்லை ரைட்டு பிதாவின் சித்தம் ரைட்டு ஓகே எப்போன்னு சொல்ல அப்படி அனுபவம் இருக்கு ரெண்டாவது அனுபவம் மரண சரீரம் சரியான வேதனை உட்காந்தா வேதனை நின்றா வேதனை உபாசம் போட்டால் வேதனை ஒரு ஒரு மணி பேசினா பிரச்சனை ஆவியில் நிறைஞ்சா கூட பலவீனங்கள் கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைஞ்சிட்டா அப்படியே மயக்க மாதிரி வந்துடுது இந்த நிற்கரீரத்தில் என்ன இருக்கு மரணத்தின் போராட்டம் வேதனையின் போராட்டங்கள் உபாதைகள் பத்தி அப்போ இருக்கா அவர் இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்தார் கட்டைகளை அவிழ்க்கணும் இந்த வேதனைகளை கட்டை அவிழ்த்தா சாவுக்கு இதுவான சரீரங்கள் எப்படிப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்டுரும் நானும் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆன பயங்கரமான ஆக்சிடென்ட் வேதனை ஆக்சிடென்ட் ஆகி நான் அங்கேருந்து புறப்பட்டு வந்து வந்துட்டேன் எனக்கு தையல்லாம் போடணும் அப்படி இப்படின்ட்டாங்க தையல் போட்டால்தான் இவனுக்கு கிளியர் ஆகணும் தையல் எப்படி போடுறது தாடையில் எப்படி தையல் போடுறது பெயின் கில்லர் போடணும் அதுக்கு ஏதாவது மருந்து யூஸ் பண்ணணும் பல பிரச்சனைகள் ஆனால் ஆண்டு ஒரு பாருங்கள் ஒட்ட வச்சார் நான் ஒரு பதினஞ்சு நாள் படுக்கையில் இருந்தேன் ஆனால் ஆண்டுடைய கிருவையில் வேதனையே இல்லாமல் இருந்துச்சு காயம் இருந்துச்சு ஆனால் என்ன கிடையாது வேதனை இல்லை அப்படி மாறிடுச்சு நான் அதை யோசிச்சு ஃபீல் பண்ணேன் இவ்வளவு அட்டி வாங்கி இப்படி கிடக்குறோம் நாடி கட்டில் போட்டு செத்து போன மாதிரி கிடக்குறோம் ஆனா வேதனை இல்லை காயங்கள் இருந்துச்சு ஆனா அனுவர் அப்படி மாத்தினார் இந்த மரண சரீரத்தில் எது இறங்கணும் சாவுக்கெதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை அப்படி வரும்போது தான் நம்முடைய விசுவாசிகள் என்ன செய்ன் பண்றான் அந்த மரண சரீரத்திலிருந்து உயிர்ப்பிக்கிற வல்லமை வராத பட்சத்துலதான் விசுவாசி வேதனையை தாங்க முடியாமல் விளங்குங்கிற அந்த பலன் வந்துட்டா பயங்கரமான வியாதியா இருக்கும் ஆனா வேதனை இருக்காது தாக்கு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் எப்படி சகிக்கிறாங்க கிருபை தான் அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனா மாறாம உயிர்பிக்கிற வல்லமை இல்லாத பட்சத்தில் வேதனையாக சக்திக்கு இடம் கொடுக்காதான் என்னுடைய ஜென்ம சரீரத்தை எடுக்கணும் அழிச்சனும் ஆவிக்குரிய சரீரம் நமக்கு தரணும் ஒன்று பாருங்க அவங்களுக்கு அக்னிக்குள்ள போகும்போது வேகாத ஒரு சரீரம் இருந்துச்சா இல்லையா அவங்களுடைய தலை பாகைகளோ தலைமுடியோ நிசார்களோ கருகவில்லை அக்னியின் மானம் அவர்கள் மேல வீசவில்லை அக்னிக்குள்ளே நிறைவேறது நீ அக்னியில் கூட நடப்பாய் ஆனால் நினைச்சாது அவைகள் உண்மையில் பற்றாது நீ வேகாதி இருப்பாய் சரீரம் மாறிடுச்சு மாம்சத்தில் வாசமா இருக்கிற மாசமா இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவன்களோ மூணாவது பாவ சரீரம் ஒன்னு நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையோசத்துக்குரிய பாவ சரீரம் நான் முதல்ல சொன்ன ஜென்ம சரீரம் ஜென்ம சரீரம்னா அம்மா அப்பா மூதாதையர்கள் இனம் அப்படிப்பட்ட தன்மைகள் இந்த பாவ சரீரம்னா வளர்ந்த பிறகு பாவ அறிவு பாவ பழக்க வழக்கங்கள் பாவ தொடர்புகள் நண்பர்கள் இப்படி அந்த சமுதாயம் கலாச்சாரம் இதில் சிக்கி அதுக்கு பேர் என்னது கர்ம பாவம் அது ஜென்ம பாவம் இது என்னதே இது என்ன பாவம் கர்ம பாவம் நம்முடைய செய் வினைகள் நாம் செய்கிற கிரியைகள் இந்த பாவ சரீரம் அதனால தான் ஒரு சிலர்லாம் சில ஹாபிட்டலில் போய் சிக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்களால அந்த பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுதலை ஆகவே ஜென்ம சரீரத்தில் அது கிடையாது ஜ பிறந்தவண்ணையை குடிச்சிக்கிட்டா இருக்கான் சாராயமாக குடிச்சிகிட்ருக்கான் சிகரெட்டாக குடிச்சிட்ருக்கான் வெப்பச்சாரமாக பண்ணிகிட்டு இருக்கான் பிறந்தவண்ணே குழந்த இதெல்லாம் வருகிற காலங்களில் என்ன செய்யுது உள்ள பழக்க கர்ம பாவம் நாம் செய்கிற தவறு இந்த பாவ சரீரம் மாறணும் அதுக்கு இந்த சரீரத்தை நீ அப்படியே ஜீவ பலியாக ஒப்புக்கணும் அப்போ இந்த சரீரம் பரிசுத்தமாக மாறிடும் ரோமர் பனிரெண்டு ஒன்று நாலு தீமையான சரீரம் நாலு நன்மையான சரீரத்தை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அதில் ஒன்று ஜென்ம சரீரம் ரெண்டாவது மரண சரீரம் மூணாவது பாவ சரீரம் ஒன்று ஆவிக்குரிய சரீரம் ரெண்டாவது உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் மூணாவது பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரம் முழங்கால் ஒரு பலி உன் கையெடுப்பு ஒரு பலி நீ கண்ண மூடி கதர்றது ஒரு பலி இருதயம் நொறுங்குன்றது தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுுண்ட அபிஷேகத்தை விட்டுட்டே இவ்வளவு தோல்விக்குள்ள போயிட்டேன் போட்டு அழு அது அப்பந்தான் சரியாகும் பாவ சரீரம் நீங்கும் பொழுது இந்த சரீரம் எத தன்மை பெறும் பரிசுத்தரீரமாய் மாறும் பாவம் உள்ள வராது நெருங்க முதல்ல இதுக்குள்ளேயே எல்லாமே உடந்து போராடிச்சு பாவச மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் எவ்வளோ பாவங்கள் ஆனால் பரிசுத்தமாக மாறிடுச்சுன்னா உங்களுடைய சரீரத்தை நீங்கள் எப்படி மாத்திருவீங்க அசுத்தத்திற்கு அல்ல தேவன் உங்களை நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதை அந்தபடி நீங்கள் விலகி இருந்து உங்களில் அவனவன் தன் தன் பாண்டத்தை ஆண்டு கொள்ளும் தூண்டுங்க பேச சினிமா பார்க்க சொல்லும் எல்லாம் சொல்லும் அதன் நீ சரீரத்தை கட்டுப்படுத்தும் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கும் போது அவன் இந்த சரீரம் எப்படி மாறுது பரிசுத்தமாய் கனமுள்ளதாய் மாறு அடுத்ததான் பிலிப்பியர் மூணு இருபத்தி ஒண்ணு எல்லாவற்றையும் இந்த சரீரம் செத்து போய்ச்சு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பத்து பிசாவுக்கு மதிப்பு கிடையாது யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு ஆயிரம் பொண்ணுமா ஆனா இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் பேரு மதிப்பு செத்துட்டா ஒரு மகிமையுள்ள மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக எப்படி செய்றார் மறு ரூப படுத்துவார் மகிமையான சரீரமா மாறி இது அற்பமான சரீரம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டு ஒரு சிலரெல்லாம் பேரலைஸ்ட் ஆக்கிடுறாரு பண்ண முடியாது ஒரு கண்ணு தெரியாமல் ஆக்கிடுறாரு அவ்வளோதான் அது பிறகு அவன் பார்வை போயிடுச்சு ஒரு சிலர் தான் கைகால் ஒரு சிலருக்கு பேச்சு திறன் போயிருது இப்படி பல திறன்கள் போகும்பொழுது அது அந்த சரியில் என்ன இருக்கு அதுக்கு பேர் என்னது அற்பமான சரி ஒன்றுமே கிடையாது சிலரெல்லாம் கற்று பாருங்க ஃபீஸ் உரி விட்டுறாரு கப்புன்னு அவ்வளோதான் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது செயலற்று போயிட்டான் ஒரு சகோதரன் வந்து பயங்கர சேட்டை பண்ணாங்க அவங்க காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்கா மனைவி அழகான ஒரு மனைவி அருமையான மகள் ஆனால் அந்த ஆளுக்கு விசுவாசி தான் ஆனால் பின் மாறி போய் அவ்வளோ வயசில் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற வயசில் இவன் போய் இன்னொரு பொண்ணை கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டான் எப்படி இருக்கும் அந்த குடும்பம் அந்த பிள்ளைலாம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு வெக்கப்பட்டுருச்சு ஏன்னா இப்படி ஒரு அசிங்கமாக அறுவரு போயிட்டான் இவன்லாம் தகப்பனா இவன் அப்பன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அந்த லெவலுக்கு போயிருச்சுங்க அப்படிப்பட்ட ஒரு சிந்தைக்குள்ள வந்துருச்சு அவங்க இஷ்டத்துக்கு போனான் ஒன்று ரெண்டு மூணுன்னு தெரு தெருவா சுத்தி முடிச்சு கடைசியில் வந்து வீட்டில் வந்தான் வீட்டுக்கு வரும்போது வியாதி ஆனாலும் இந்த மனைவி என்ன செய்யுது இந்த பிள்ளைங்களும் அப்பா என்ன உயிரோடவாது எங்கேயாவது இருந்தால் போட்டும் மனைவி சொல்கிறா ஐயோ அவர் செத்துப்பிட்டாருன்னா என் வாழ்க்கையே எங்கேயோ கிடக்கிறான் விபச்சாரக்காரனாலாவது எங்கேயோ உயிரோடு கிடந்தா பரவாயில்லன்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா மாதிரியில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போட்டாங்க படுத்துருந்தால் பேச முடியும் வியாதி கைகாலலாம் அசைச்சு ஒன்றுமே நினைச்ச முடியாது ஒன்றும் பண்ண முடியாது படுத்தால் பேச்சு வரும் எந்திரிச்சு தூக்கி வச்சாங்கன்னா பேச்சு நின்றுரும் அது எங்கேயோ ஆண்டோர் நினைஞ்சிருக்காரு பின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போட்டு பணத்தை செலவழிக்கிறாங்க ம் லேசாக அப்படி தூக்கி எதாவது குடிக்கணும் அப்படி அப்படின்னு லேசாக தூக்கினாங்கன்னா என்ன வராது பேச்சு வராது கண்லேருந்து தண்ணி மட்டுந்தான் அடியும் நான் இந்த கிரவுண்டில் அன்னைக்கு கேட்லேருந்து நடந்து வந்தேன் எனக்கு ஃபோன் வந்துச்சு ஒரு விஷயாசி ஃபோன் பண்ணார் பா சார் உங்களுக்கு இந்த ஆள் தெரியுமில ஆமாம் தெரியும் அவன் தான் போயிட்டான் நான் இல்லை வந்துட்டான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் நீங்கள் ஒரு ஜெவம் பண்ணுவீங்களா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் டாக்டர் கை வச்சுட்டாங்க செத்துருவார்னு சொல்கிறாங்க தூக்கி வச்சால் தான் பேச முடியுது படுத்தா பழுத் படுத்தால் தான் பேச முடியுது லேசாக நிமித்தினா போச்சு எல்லாமே போயிடும் நான் சொன்னேன் நான் என்னத்தை பேசுறது பின் மாறி பண்ண முடியாதேன்னு இல்லை இல்லை பேசி ஒரு ஜெவம் பண்ணுங்க உடனே அவங்க மனைவியிட்ட கொடுத்தாங்க மனைவி சார் எப்படியாவது என் புருஷன் உயிரோடு இருக்கணும் எப்படியாவது புருஷன் எனக்கு உயிரோடு வேணும் சரி இப்படி இருந்தார் இவனுங்க இப்படி தான் சேட்டை பண்ணுவான் இப்படி மனைவி மாதிரி இருந்தால் இப்படி தான் சேட்டை பண்ணுவான் சரி கொடுன்னு சொன்னேன் கொடுத்தா ஆள் படுத்துருக்காருல பாஸ்டர் அப்படின்னார் எனக்கு ஆவியானவர் சொன்னார் ஒரே வார்த்தை இல்லை நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் இனிமேல் நான் அங்கே போகமாட்டேன் இங்கே போட்டேன் அவர்கிட்ட போகமாட்டேன் அவர்கிட்ட போகமாட்டேன் இனிமேல் நான் கோயில் தான் குளம் தான் நான் இனிமேல் இயேசுவேன்னு தான் இருப்பேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஒரே வார்த்தை இந்த வார்த்தைகள் உண்மையா இருந்தா கத்தாவே சுகம் கூடும் இல்லாவிட்டால் இவனை எடுத்துக்கொள்ளும்னு ஜபம் பண்ணு ஓன்னு அழுதுட்டா எனக்கு அப்போ தான் அப்படி தான் அந்த நேரத்தில் ஜெபம் வந்துச்சு நான் சொன்னேன் நீ சொன்ன மனம் திரும்புதல் நான் பார்க்கலை நான் வந்து நீ வந்து எங்கே இருக்கிற மதுரையில் ஹாஸ்பிட்டலில் டெட் லைனில் நிற்கிற செத்துருவேன் டாக்டர் சொல்லிட்டு நான் ட்வீட் பண்ணு உன் கதை இப்படி இருக்குது நீ ஆனால் மனம் திரும்பினது உண்மையாக எனக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனால் கத்தருக்கு தெரியும் நீ மனம் திரும்பினது உண்மனா கத்தாவே இவனுக்கு ஜீவ நாட்களை கூட்டிக் கொடு சுகமாக்கி என்ன செய்வோம் ஜீவை நாட்டில் கூட்டிட்டார் இல்லாத பட்சத்தில் இன்றைக்கு இரவு எடுத்துக்கொள்ளும் சுவாமி இயேசுவி நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன்னு முடிச்சிட்டேன் ஜவத்தை வச்சான் ஃபோனை எடுத்துட்டு அவங்க எல்லாரும் பாஸ்டர் என்னன்னு தெரிலையே இந்த கத்து கத்து கத்தி கத்தி அழுகுறானே பாவன் என்ன பண்ணிங்கன்னு எனக்கு சொன்னது சொல்லிட்டேன் ஐயே அவன் செத்தா உயிரோட மன திரும்பினது என்ன செய்வான் நைட்டில் பொழைப்பான் போன் சொல்லிட்டு வச்சுட்டான் பொழச்சிட்டான் அதே ஜோரில் மனைவி பிள்ளைகள்லாம் கிட்டந்து கத்தி அழுது எங்கள் அப்பா வேணும்னு மக கத்த அப்பா மனைவி புருஷன் வேணும்னு மனைவி கத்தை இவன் உயிர் வேணும்னு இவன் கத்த என்ன நரகம் முன்னால் வந்துருச்சு இல்லையா நரகம் முன்னால் வந்துருச்சே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவான் செத்தான் எங்கே போனோம் நேர பாதாளத்தில் இறங்கணுங்கிறது சத்தியம்லாம் தெரியும் மிரண்டுட்டான் மறண பயத்தில் கத்தி அழுது ஓ நாஸ்பத்திரியே கூச்சல் போட்டு கூப்பிட்டு முடிச்சுட்டான் ஏன்டா ஃபோன் எடுத்து அவர் சொன்னார் என்ன சொன்னீங்க ஐயோ பரிதாபமாக இருக்குது இந்த கற்று கத்துறான்னு என்னாரு நீ விட்டுரு அவன் கத்துறது கத்தில் ஆண்டவர் என்ன செய்யட்டும் யாராக்கி கத்திர சுகத்தை கொடுத்துட்டாரு இன்றைக்கி ஒரு ஃபைத்தம் ட்ரைவராக இருக்கார் வந்திருக்கேன் இங்கெல்லாம் வந்திருக்கேன் அதுக்கு பிறகு சுகமாயி வந்தாப் அன்னைக்கு நைட்டே சுகமாகிடுச்சு அட் அ டைம் அன்னைக்கு நைட்டே எந்திரிச்சி உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டான் ஏன்னா மனம் திரும்புதல் என்னது மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதல் அதை கத்தர் பார்த்தார் அற்பமான சார் ஒரு செகண்ட் கட்டலாம் போயிடுச்சு ஒண்ணும் அற்பமான மகிமையான ஒரு சரீரமாக மறுரூபடுத்துகிறார் எல்லாரும் கண்களை மூடுவோம் இன்னைக்கு அற்பமான சரீரம் மாறட்டும் ஜென்மஸ்வாவம் ஜென்ம சரீரம் மாறட்டும் நம்முடைய பாவ சரீரம் மாறட்டும் மரண சரீரம் மாறட்டும் ஆண்டவரே இந்த நான்கு தன்மைகளை என்னை விட்டு மாறி ஆவிக்குரிய சரீரமாக பரிசுத்தம் சரீரமாக மகிமையான சரீரமாக உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரமாக என் சரீரத்தை மாற்றும் எத்தனை பேர் கேட்க போகிறீங்க கொஞ்ச நேரம் பத்து நிமிஷமோ இருபது நிமிஷம் நமக்கு டைம் இதுக்குள்ளே நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடம் ரொம்ப தூரம் ஒரு சரியான ஒரு வல்லமை இறங்கினால் ஒளிய ஒரு மகத்தான செயல் இந்த கூட்டத்தில் நடப்பிக்கப்பட முடியாது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவி உங்களில் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் கண்களை மூடுவோம் ஆயத்தப்படுத்துவோம் ஒரு அபிஷேகத்துக்காய் தவித்து காத்திருப்போம் ஜென்ம சரீரம் பாவ சரீரம் மரண சரீரம் அற்பமான சரீரம் நம்முடைய சரீரத்தின் தன்மைகளை பாத்தீங்களா எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க எங்கேயும் பார்க்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குழந்தை குட்டியெல்லாம் ஓரங்கட்டு தேவ சமூகத்தில் போராடு அஞ்சு 5 நிமிடமோ பத்து நிமிடமோ ஆவியான ஒரு அசைவாடி உனக்குள்ள இந்த சரீரத்தின் தன்மையை மாற்றாம ஜென்ம சரீரத்தோடு நீ போய்கொண்டே இருக்க முடியாது பாவ சரீரத்தோடு நீ போராடிக்கொண்டே இருக்க முடியாது வியாதி மரணத்தின் சரீரத்தோடு போராட முடியாது இது ஒரு அற்பமான சரீரம் காஞ்சி போகிற ஒரு புல்லுக்கு சமயமா சபமானது காலையில் மலர்ந்து மாலையில் வாடுகிற புல்லின் பூவுக்கு ஒப்பான சரீரம் நீங்க அப்படியே பலிபடத்துல ஒப்பு கொடுத்து நீங்க நான் சொன்ன பாயிண்ட நீங்க அப்படி தேவ வைங்க வைக்கும் போது நீங்களே உங்களுடைய மாம்ச சரீரத்திலேயே ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஒரு சக்தி இறங்கி ஆளுகை செய்கிறது மரணம் நீங்கும் வல்லமை நீங்கும் சரீரத்தில் உள்ள பாரம் நீங்கும் ஒரு பெரிய உனக்குள்ள வரும் நீங்களே நாம பரிசுத்தன் வரும் ஒரு பெரிய இழைப்பாடு சமாதானம் அதெல்லாம் வெளியே போகட்டும் பாவம் வெளியே போகட்டும் அற்பமான தன்மைகள் வெளியே போகட்டும் உயிர்ப்பிக்கும் ஆவி இறங்கட்டும் மகிமையின் வல்லமை இறங்கட்டும் ஆவியானவருடைய சக்தி இறங்கட்டும் பரிசுத்தின் ஜீவன் இறங்கட்டும் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போட்டோம் மரணம் ஏற்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் ஆகும் ஒவ்வொரு அவயங்கள் வெளியே போகும் அதே போல ஆவியானவர் வரும்பொழுது ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒவ்வொரு அவயவங்களையும் கத்தடைய வல்லமை இறங்கும் அந்த உயிர்ப்பிக்கும் சக்தியை உணர்கிறீர்கள் என் கையில் அபிஷேகம் இறங்குகிறது என் சிறு அபிஷேகம் இறங்குகிறது கால்களில் அபிஷேகம் இறங்குகிறது எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும் என் ஆவியில என் ஆத்துவாவில என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கள் மட்டும் எத்தனை பேர் என்னுடைய பாவத்தின் போராட்டங்கள் மாற்றப்பட்டதை ஆவியானவரால் நான் உணர்கிறேன் சொல்ல முடியும் இதுவரை ஜென்ம சரீரத்தில் பாவம் எப்படி உனக்குள் சமயம் பெற்று உன்னை வஞ்சித்ததோ அதுபோல இன்றையிலிருந்து ஆவிக்குரிய சரீரமாகிய உண்டைய சரீரத்தில் கத்தர் சமயம் பார்த்து உன்னை ஜெயிக்க வைப்பார் அமேன் சரியான நேரத்தில் உனக்குள் வருவார் சரியான வல்லமை உனக்குள் இருந்து சரியான வார்த்தை உனக்குள் வெளிப்படும் உன்னுடைய எண்ணங்கள் சீர்படப் போகிறது அழைத்த அழைப்பை கத்தர் நிறைவேற்றப் போகிறார் தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை நிறைவேற்றப் போகிறார் உன்னை அபிஷேகித்ததின் நோக்கத்தை கத்தர் உனக்குள்ளே செயல்படுத்தப் போகிறார்